மகேஸ்வர்பரம் தமீஸ்ரீ குரவே நமத் பிரமனோ நரங்கோ நக அனப்பேட்சுச்சி கருணா ஏவம் லக்ஷணசம்பருமவித்தமபத்யபிரய்ஞாசோஸ்வார்த்தசித்தே ஆதிசங்கரர் சர்வவேதாந்தசித்தாந்தசாரசங்கிரகம் என்கிற ஒரு நூலை இயற்றியிருக்கிறார் அதிலே குருவினுடைய லக்ஷணங்களை சொல்லியிருக்கிற பகுதியை தொடர்ந்து நாம் படித்து அர்த்தம் தெந்து கொண்டு வருோம்ோத்ரியன் என்ற சொல்லுக்கும் பிரம்மனிஷ்டன் என்ற சொல்லுக்கும் பிரசாந்தா என்ற சொல்லுக்கும் சமதர்சனஹா என்ற சொல்லுக்கும் பொருள் பார்த்துவிட்டோம் அடுத்த சொல் நிர்மமகா நிர்மமகா என்றால் எனது என்கின்ற எண்ணம் இல்லாதவராக இருப்பார் இது மோட்சசாஸ்திரத்தை உபதேசிக்கின்ற குருவுக்கு சொல்லப்படுகின்ற லட்சணம் நம் எல்லோருக்கும் என்னுடையது என்றும் நான் என்றும் இரண்டு எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றன இந்த ஸ்லோகத்திலே நிர்மமகா நிரகங்காரகா என்று குருவிற்கு ஞானியினுடைய லக்ஷணங்களையே சொல்லியிருக்கிறார் சாஸ்திரங்களை அறிந்த ஞானிதான் மற்றொருவருக்கு உண்மையை உணர்த்த முடியும் தன்னுடையது என்னுடையது என்கின்ற எண்ணம் இல்லாதவர் நடைமுறை வாழ்க்கையில் மேலெழுந்தவாரியாக அவற்றை சொன்னாலும் ஆழமானதில் என்னுடையது என்பதற்கு ஒன்றுமில்லை நான் என்பதே உண்மையில் இல்லை என்பதை அவர் உணர்ந்திருப்பார் இதைத்தான் திருவள்ளுவர் யான் எனது எனும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று துறவரவியலிலே உபதேசம் செய்திருக்கிறார் யான் என்பது அகங்காரம் அதாவது தன் உணர்வு தன் முனைப்பு வேறு தன் உணர்வு வேறு தன் முனைப்பை ஈகோ என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் தன் உணர்வு என்பது தான் ஒரு இண்டிவிஜுவல் தான் ஒரு தனி மனிதன் என்கின்ற ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தைத்தான் அகங்காரம் என்று சொல்லுகிறோம் நான் என்பது தோன்றிய பிறகுதான் என்னுடையது என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது மனிதன் என்னுடைய உறவினர்கள் இவர்கள் என்னுடைய பொருள் என்னுடைய வீடு என்னுடைய வாகனம் என்னுடைய பணம் இப்படி என்னுடையது என்னுடையது என்று எண்ணற்றவைகள் இருக்கின்றன அவைகளை பற்றிய எண்ணங்களே மனதிலே ஆழமாக இருக்கின்றன உண்மையில் இந்த உடல் அழிந்து என்னுடையது என்கின்ற எண்ணத்திற்கு இடமே இல்லை ஆழ்ந்து சிந்திப்போமேயானால் இந்த உடல் என்னுடையது என்பது கூட உண்மை அல்ல தாற்காலிகமாக இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி வீட்டில் இருக்கும்பொழுது வீடு என்னுடையது என்று சொன்னாலும் வீடு நாம முடியாதோ அப்படி உடலிலே நாம் வாழ்ந்தாலும் உடல் நான் அல்ல நாமாக இருக்க முடியாது ஒரு அழகான குரலை வள்ளுவர் கூறியிருக்கிறார் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை இந்த குரலின் ஆழத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிறப்பருக்கள் அதாவது மீண்டும் பிறக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தை உடைய மோட்சத்தை விரும்புகின்ற அறிவாளிகளுக்கு உடம்பு என்பது மிகைப்பட்ட பொருள் அதாவது ஏதோ ஒரு பாரமாக ஏதோ கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கருதுகிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் மற்றவர்களோடு தொடர்பு கொள்வார்களா என்று கேட்கிறார் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் வேறு எதனுடையும் தன்னை இணைத்துக் கொள்வார்களா உடம்போடையே தன்னை இணைத்துக் கொள்ளாதவர்கள் வேறு எந்த உடலை சார்ந்த உறவுகளோடும் பொருள்களோடும் தங்களை இணைத்துக் கொள்வார்களா என்பது அதனுடைய பொருள் மற்றும் தொடர்பாடு எவன் கொல் பிறப்பருக்கல் உற்றார்கு உடம்பும் மிகை இப்படி படிக்கணும் இந்த குரலை பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை உண்மை தொகையும் போட்டிருக்கிறார் உடம்பே பார தேவையில்லாத ஒன்று போல மற்றும் தொடர்பாடுவன் கொல் வேறு தொடர்பு என்ன இருக்கப் போகிறது என்பது இதனுடைய பொருள் ஆகவே அகங்கார மமக்காரம் அற்றவர்கள் நான் எனது என்கின்ற எண்ணம் அற்றவராக இருப்பார் அவர் இந்த உலகத்திலே தெந்த அறிவோடு இந்த உடலிலே வாழ்வது மாணவர்கள் மற்ற உலக ஆன்மீக சாதகர்களுக்கு பெரும் நன்மையை கொடுக்கக்கூடியது ஆகவே குருநாதர் யான் எனது என்கின்ற செருக்கு அற்றவராக இருப்பார் தன்னை பற்றிய தெளிந்த அறிவை அவர் பெற்றிருப்பதுதான் காரணம் தன்னுயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்று மற்றொரு இடத்திலேயும் திருவள்ளுவர் உபதேசித்திருக்கிறார் தன்னிடத்தில் தன்மீது தனக்கு பற்று இல்லை என்றால் அதற்கு தமிழிலே அகப்பற்று என்று சொல்லுவார்கள் புறப்பற்று எனது என்பது அகப்பற்று நான் என்பது அகப்பற்று புறப்பற்று இரண்டும் அற்றவராக குருநாதர் இருப்பார் அவர்தான் ஞானி ஞானிதான் நல்ல உத்தமமான குருவாக சிறந்த தகுதியுள்ள மாணவர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருப்பார்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 ஹரி